प्रपन्न ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணையே ஜானமுதிரா கிருஷ்ணா கீதா நம அஷியமம் इष्टस्यामिति இஷ்டி भगवान श्री ஸ்ரீகிருஷ்ணர் இந்த கீதாசாஸ்திர சம்பிரதாயத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அல்லது சக மாணவர்களுக்கு சக காலத்தில் வாழ்கிறவர்கள் யாராக இருக்கலாம் வயசானவங்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் சின்னவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி ஸ்ரத்தாபக்தியோடு கேட்கிறவர்களுக்கு ரொம்ப நல்ல பிரயோஜனம் இருக்குங்கிறத திருமு பகவான் இங்கே சொல்கிறார் யஹா எவன் ஒருவன் அத்தியேஷத்தை அந்த எஸ் போட்டுக்கணும் மேலும் இவன் ஒருவன் இந்த சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறானோ அதாவது ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ண அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுக்கிறான் எதை சொல்லிக் கொடுக்கிறான் இமம் தர்மியம் தர்மத்துக்கு முரண்படாத வாழ்க்கையை பண்படுத்துகிற இந்த சாஸ்திரம் ஆவயோகோ சம்வாதம் நம் இருவருடைய தெய்வீக உரையாடல் வடிவமாக இருக்கக்கூடிய தர்மத்துக்கு முரண்படாத இந்த கீதா சாஸ்திரத்தை அத்தியேஷ்யே அவனை சொல்ல வைக்கிறான் அது மாத்திரமில்லை அவனையும் பல பேருக்கு சொல்லிக் கொடுக்கும்படி பண்ணுறான் ஒரு விளக்கை நம்ம ஏற்றி வச்சா அந்த விளக்கு எத்தனை விளக்க வேணாலும் ஏற்றி வைக்கும் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு கொடுத்தா அந்த மாணவன் ஆசிரியராக மாறி அவனும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறான் அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் ஆக எவனொருவன் இந்த சாஸ்திரத்தை வழங்கும்படி செய்கிறானோ வழங்குகிறான் பிறரையும் வழங்கும்படி செய்கிறானோ அப்படிப்பட்ட ஞான யஜ்யத்தினால தேன ஞான யஜேன அத்தகைய ஞான யஜ்யம் ஸ்ரேயான் திரவியமையாத் யஜாத் ஞான யஜ்ய பரந்தப்ப நகி ஞானேன சதிருஷம் பவித்திர மிக வித்தியதே அப்படின்லாம் பகவான் முதல்ல சொன்னார் அந்த ஞான யஜத்தினால அகம் இஷ்டஹாசியாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனந்தமே வடிவான சாஸ்திரமே வடிவான அந்த சாஸ்திரத்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றின்னு பாடுறாங்க இல்லையா இறைவன் சாஸ்திர ரூபமாகவே இருக்கிறார் அப்பேற்பட்ட சாஸ்திர ரூபமாகவே இருக்கிற பகவானுக்கு அது ரொம்ப சந்தோஷம் நம்ம பல பேருக்கு சாஸ்திரத்துக்கே ஒரு உயிருள்ள தத்துவமாக நாம் நினச்சுக்கிறோம் அது சந்தோஷப்படும் அந்த சாஸ்திரமே கீதா சாஸ்திரமே மகிழ்ச்சி அடையும் அந்த கீதாமே பரமா வித்யா கீதாமே சோத்தமம் கீதா ஜானம் உபாசிருத்திய த்ரீன் லோக்கான் கீதா மகாத்மத்தில் பகவான் சொன்னார் இல்லையா என்னுடைய மேலான வித்தியை கீதையில்தான் நான் வாழ்கிறேன் கீதாமே உத்தமம் கீத ஞானத்தை சார்ந்திருந்துதான் நான் மூணு உலகத்தையும் பாதுகாக்கிறேன்னு சொன்னார் பகவான் அப்படிங்கிறது என்னுடைய நிச்சயமான அபிப்பிராயம் இதில் ஒன்றும் சும்மா ஸ்துதிக்காக நான் சொல்லலை இத்தி மே மதிஹி இவ்வாறு என்னுடைய நிச்சயமான அபிப்பிராயம் இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அத்தியேஷேமம் தர்மியம் சம்வாதமாவயோஹான எோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த ஹரி ஓம்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு பூஜ்யம் 8, 2, 3, 1, 1, 2, 2 என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவும்